வணக்கம் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் பிரவாசி பாரதிய சம்மான் விருது ராஜேந்திர ஜோஷிக்கு வழங்கப்பட்டது இரண்டு ஆசிண்டெக்ஸ் டூ தௌசண்ட் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய நாட்டுக்கு இடையே நடைபெறும் கடற்பயிற்சியாகும் மூன்று இளவேனில் வளிரைவன் துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுடன் தொடர்பானவர் நான்கு இந்தியன் பிசிக்கல் பெடரலிஸ்ட் ம் என்ற புத்தகத்தை எழுதியவர்கள் ஒய் வி ரெட்டி மற்றும் ஜி ஆர் ரெட்டி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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று காஜு இந்தியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது எனும் முந்திரி உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது இரண்டு எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நுண் செயலியை உருவாக்கியுள்ளனர் மூன்று ஜெட் அலுவலக இடத்தை எந்த வங்கி ஏலத்தில் விட முடிவு செய்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி